மூச்சு பயிற்சி செய்யாத ஒரு ஞானி கூட மனிதகுல வரலாற்றில் கிடையாது வேண்டுமானால் சாதனை செய்த எல்லா மகான்களும் அடக்கி ஆண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு ஞானம் வருவதற்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது நாகூர் ஆண்டகை அவர்களின் குருநாதரான முகமது கவுது கோவாலியரி அவர்கள் மூச்சு பயிற்சியிலும் தியானத்திலும் தன்னை தன் உடலை இந்த உலகை மறந்து வனத்தில் இருந்த நாட்கள் எத்தனை தெரியுமா பனிரண்டு ஆண்டுகள் எல்லாவிதமான பயிற்சிகளையும் செய்து பார்த்து ஒன்றும் பயனில்லாமல் கடைசியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு புத்தர் போதி அமர்ந்து என்ன செய்வார் என்று நினைக்கிறீர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் போன அவர் தன் மூச்சோட்டத்தையே கவனிக்க ஆரம்பித்தார் அது விபாசனா என்று அழைக்கப்படுகிறது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 நெருங்கிய தொடர்பு உள்ளது புத்தரில் இருந்து சூபிகள் வரை பதஞ்சலி பரமஹம்சரிலிருந்து பரஞ்சோதி மகான் வரை எல்லோருமே ஒழுங்காக விடும் கலகை பற்றி பேசியிருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஏன் மூச்சு விடுவதற்கும் நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற நல்லது கெட்டதுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஞானமெல்லாம் வேண்டாம் என்று இப்போதைக்கு நீங்கள் முடிவு செய்து கொண்டாலும் வெற்றியும் சந்தோஷமும் வேண்டுமே அதன் வெற்றிக்கான மூச்சு பற்றி எனக்கு தெரிந்தவரை விளக்கமாக கூறிவிடுகிறேன் ஆனால் உடனே அதற்கு தாக்குவது பயன் கொடுக்காமல் போகலாம் எச்சரிக்கை கேடும் விளைவிக்கலாம் ஆமாம்